பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப் பேரறிஞர் தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை கந்தகோட்டம் வழிபாட்டு அடியார் திருக்கூட்டம் சிவனருள் திரு நித்யானந்தம் அவர்கள் குத்து வழக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் நிகழ்ச்சியிலே முதலிலே நமது தமிழகச் சங்கத்தின் தலைவர் பூரா கோபாலகிருஷ்ணனுடைய மனைவி அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார்கள் இன்னொன்று சங்கத்தின் புரவர் ஏசி முத்தையா அவர்களுடைய நெருங்கிய உறவினர் தமிழ சங்கத்தின் நிர்வாக கூட்டத்திலும் ஒருவர் என்று நான் நினைக்கிறேன் லட்சுமணன் அவருடைய பையனும் அகால மரணமடைந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு உயிரும் ஆண்டவனோடு சேர்ந்திருக்கட்டும் என்று மனதார நாம் வேண்டிக் பெரியோர்களே, எனக்கு வயது எண்பத்தி மூன்று நடக்கிறார் எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு வயது இந்த நிலையில் நான் நேரத்தை வீணடிக்காமல் கிடைத்த வாய்ப்பினை நழுவ விடாமல் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஆய்வுள்ள எத்தனையோ ஊருக்கு போய் பானேன் காற்றோடு காற்றாக போய்விட்டது ஒலி வடிவத்திலே கேசட்டில் இன்னைக்கு தமிழ் மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் இந்த கேசட்டு பரவி இருக்கிறதை நான் கேட்கும்போது என்னுடைய பிறவியின் பயன் என்று மனம் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் அந்த வகையில் நான் வீட்டிலே சும்மா இருக்க வேண்டிய காலம் சும்மா இருக்க நான் விருப்பப்படவில்லை இந்த இசைக்கலையை தமிழ் இசைக்கலையை நான் தெரிந்து கொள்வதற்கு பட்ட கஷ்டம் ல்ல முடியாது பட்டினியும் கிடந்தேன் எத்தனையோ மைல்கள் நடந்தும் இந்த கலையை நான் தெரிந்து கொண்டேன் அந்த கலையில் குற்றம் இருக்கக்கூடாது நம்ம அறிவுக்கு தெரிந்த வரையிலே அந்த குற்றம் இல்லாமல் செய்வதுதான் மிக உயரும் தவறாக பாடுகிறான் தவறான ராகம் பாடுகிறான் என்ற சொல் வரக்கூடாது என்று நான் நினைத்தேன் அதற்காக அரும்பாடுபட்டேன் இந்த கலையை கற்றுக்கொண்டேன் தேவாரம் திருவாசனின் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே கேசட் வந்துவிட்டது இன்னும் என்னுடைய மனம் அடங்கவில்லை இன்னும் தமிழ் சிக்கிற என்ன தொண்டு என்று பார்த்தபோது சித்தர் பாடல்கள் பாடி தமிழ் மக்கள் கேட்பார்களே சித்தர் பாடல்கள்னா மறைந்து விட்டது புத்தகங்கூட கிடைக்கவில்லை இதனால் கேசட்டில் முடிந்த வரையிலையும் பாடி வைத்த உமையானால் தமிழ் மக்களுக்கு அது தொண்டாக அமையுமே என்று நான் எண்ணினேன் மூணு கேசட்டு பாடியிருக்கேன் பாடிட்டேன் அது வெளியே வரும் மெதுவாக வரும் கம்பெனிக்காரர் அந்த வரிசை கிரமத்தில் ஆர்டரில் வெளிவரும் அதை முன்னோடியாக உங்களுக்கு சிலதை பாடிக்காட்டலாம் என்று நான் எண்ணுகிறேன் பட்டினத்தார் பாடல் பதினோராம் திருமுறையில் ஒரு பகுதி இருக்கிறது அது எனக்கு தெரியும் அதனியில் பட்டினத்தார் பாடல்னு வெளியிலே சில புத்தகங்கள் இருக்கிறது நான் இந்த பதினோராம் திருமுறையில் இருக்கிறதுலையும் சில பகுதிகள் காசட்ல பாடிருக்கேன் இந்த வெளியில இருக்கிற புத்தகத்தில் இருக்கிறதையும் நான் பாடியிருக்கிறேன் இது வாணி காசட்லேயும் ஆனந்தா காசட்லேயும் வந்திருக்கிறது இப்பொழுது பதினெண்டு பாடல்கள் என்று ஒரு புத்தகம் நண்பர் கொடுத்தார் நல்ல கருத்து கடவுள் பக்தி பெரும்பகுதி சிவனைத்தான் சொல்லுகிறார்கள் எங்கோ மரத்தடியில் இருந்து கொண்டு எங்கோ மறையில் இருந்து கொண்டு தன்னுடைய உடலின் சுகாசுக சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு நமக்காக அவர்கள் பாடி வைத்த பாடல்கள் தெளிவான தமிழிலே நல்ல எதுகை மோனையிலே உட்கருத்துக்கள் கொண்ட பாடல்கள் உள்ளம் கொள்ளை போகிறது நான் பாடுவதற்காக எடுத்துக்கொண்ட பாடல்களை தெளிவாக அந்த பொருள்களை உணர்வேன் இது என்னுடைய இயற்கை இது என்னுடைய குருநாதனுடைய திருபொருள் அப்படி பார்த்தபோது இந்த பதினசித்தர் பாடல்கள் என்ன தமிழ் என்ன நடை என்ன உட்கருத்துக்கள் தமிழ் மக்கள் வாழ்க்கையை செம்மையாக நடத்த வேண்டும் என்று கருதி அழகாக பாடியிருக்கிறார்கள் சில பாடல்களுக்கு மெட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது எனக்கு தெரியும் சின்ன வயசிலே கேட்டு இருக்கிறேன் அந்த மெட்டுக்கள் சிலது எனக்கு உறுதுணையாக இருக்கிறது அதிலே சிலவற்றை நான் பாடியிருப்பது பட்டினத்தார் பாடல் என்று ஒரு கேசட்டு பாடியிருக்கேன் அவருடைய சிஷ்டியர் பத்தகிரியாக ஒருத்தர் அவருடைய பாடல் நான் இதுவரையிலையும் நான் கேட்டதே கிடையாது அவருடைய பாடலையும் ஒரு அரை மணி நேரம் பாடியிருக்கேன் கடுபடி என்று ஒரு பெரியவர் இருந்திருக்கிறார் அவர் மரத்தடியிலையும் இருக்க மாட்டார் மலையின் கீழும் இருக்க மாட்டார் பரந்த வெளியில் கிடப்பார் அவருடைய பாவல் பாடல்கள் என்ன தெளிவு அது கடுத்தது பாம்பாட்டி சித்தர்ன்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார் அதையும் பாடியிருக்கிறேன் அழுகணி சித்தர் அவர் அழுதுகொண்டே இருந்தாராம் இந்த மக்கள் கரிகட்டு போகிறார்களே அப்படின்னு என்றும் சொல்லுகிறார்கள் அழகு அணி சித்தர் அழகணி சித்தர் என்றும் அவருக்கு பொருள் சொல்லுகிறார்கள் அதுவும் நன்றாக இருக்கிறது அதுவும் பாடியிருக்கிறேன் இன்னொரு கேசட்டும் நான் பாட இருக்கிறேன் நாலு கேசட்டு தான் இந்த சித்தர்கள் பாடல தமிழ்த் தொண்டாக தமிழ் மக்களுக்காக மூன்று பாடிவிட்டேன் இன்னொன்று பாட வேண்டும் மூன்றில் இருந்து ஒரு சிலதை பன்னிரண்டு மணி வரையிலும் தான் அதுக்கு மேல் நான் போக மாட்டேன் உங்களுடைய நேரத்தை நான் வேஸ்ட் செய்ய மாட்டேன் ஆமா நான் நேரத்தில் ரொம்ப குறிக்கோளான ஆள் ஆனதனாலே ஒரு இரண்டு மூன்று சித்தர் பாடல்களை நான் இந்த கேசட் வடிவத்தில் பாடினதை உங்கள் முன்னே நான் பாடுவதற்கு உங்களுடைய அனுமதி தேவை தேவாரம்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன் இதுவும் தேவாரத்தின் வழி வந்ததுதானே இதை நீங்கள் ஆமோதிப்பீர்கள் ஆட்சேபனை சொல்ல மாட்டீர்கள் என்று நம்பி நான் முதலில் பத்திரகரியாருடைய பாடல் பாட இருக்கிறேன் அப்புறம் இன்னொரு சித்தர் இன்னொரு சித்தர் எதாயிருந்தாலும் பன்னிரெண்டு மணிக்கு நிறைவேற்றி விடுவேன் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணப்பம் பத்திரகிரியார் பட்டினத்தாருடைய சிஷ்யர் என்று சொல்லப்படுகிறது அவர் அந்த வரியிலே கண்ணியின் வரியிலே எக்காலம் எக்காலம் எக்காலம் என்று ஈட்டடியிலே கொண்டாடுகிறார் நிறைய இருக்கிறது நான் ஒரு அரை மணி நேரத்திற்குத்தான் பொறுக்கி எடுத்திருக்கிறேன் உங்கள் முன்னே அதனை சமர்ப்பித்து விடுவேன் na na ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam பாக்கி விரத்தத்திலேயே பாடியிருக்கேன் விரத்தத்துல பாடினாதான் தெளிவாக ஜனங்களுடைய காதலை விழும் அதற்காக நாரும் உள்ளடக்கி ஐம்புரனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்கம் தவறே ந ஓயா கவலையினால் உள்ளுளைந்து வாடாமல் மாயா புறவி மயக்கம் அறுப்பது எக்காலம் தேல் திரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைந்து தவம் முடிப்பதிய காலம் நானே தந்தை தாய் மக்கள் சகோதரரும் பொய்யனவே சிந்தையினில் கண்டு திருக்கு அறுப்பது எக்காலும் மன மண்ணுயிரை கொன்று வளர்த்து உண்டு வாழாமல் தன் உயிர் போல் எண்ணி தவம் முடிப்பது நான் வெஜிடேரியனாக இருக்கத்தான் இவர் எண்ணி இருக்கிறார் அல்லவா ஆமா பாவி என்ற பேர் படைத்து கில் விடாமல் ஆவிந்த சுத்திரத்தை அறிவையினியக்கான பட்டுடை பொன் பாவனையும் தீவினையும் விட்டு விட்டு உன்பாதம் விரும்புவது எக்காலம் விரும்புவது எக்காலம் ஆமை வருங்கால் கண்டு ஐந்து அடக்கம் செய்தால் போல் ஊமை உருக்கொண்டு ஒடுங்காலம்மை இந்த காலு கை தலை எல்லாம் நீடிட்டு இருக்கோம் யாராவது ஒருத்தரை வந்தாங்கன்னா அப்படியே உள்ள எடுத்துக்கும் அந்த மாதிரி நான் அடங்கி இருக்கிற காலம் எது நல்ல ஓமை அத்தம் இருப்பிடத்தை ஆராய்ந்து பார்த்து நிதம் செத்த சவம்போல் போல் திரிவது இனியக்காரம் கதற நல்ல எண்ணூறு யுகம் இருந்தும் எயிடாத வீடு பெற வெண்ணூறு பூசி விளங்குவது எக்காரம் நானா La la la la La la la La la la La la la Get callum get callum ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekaram ekalam ekaram ekaram ekalam ekaram ekaram ekalam ekaram ekalam காலம் எம் எம் அவடம் பூண்டு இங்கு இங்கு அரைந்து திரியாமல் சிவவேடம் பூண்டு இருப்பது து மோனை எப்படி வருது பார்த்தீங்களா கடவுளை கடவுளை வேதாந்த வேதமெல்லாம் விட்டு ஒளிந்து நித்தையிலே ஏகாந்தமாக இருப்பது இனிய காலம் ஏகாந்தமாக ஏகாந்தமாக இருப்பது இனிய காலம் இப்படியேதான் கேச பாடியிருக்கேன் ஆமா இப்படியேதான் பாடியிருக்கேன் தெளிவா புரியும் இல்லவா காலத்தில் பாடுனா இந்த பாத்தியத்தில் போய் அது மறைஞ்சி விடும் இல்லவா ஆமா தேவாரக் கோஷில விருத்தம் பாடுறதுல தான் தெளிவு இருக்கிறது என்பது எங்க உலகம் கண்ட உண்மை சைவம் கண்ட உண்மை அது ஆமா அதே மாதிரி நான் கையாண்டுட்டேன் கஞ்சா இன்று உள்ளோர் நாளை இருப்பதும் பொய்யனவே இருப்பதுவும் பொனவே மன்ற சொல்லும் வகை அறிவது எக்காலம் வகை அறிவது எக்காலம் வகை அறிவது எத்தாலம் கஞ்சா அபினியுடன் கள் உண்டு வாடாமல் தவறுனு நினைக்கிறார் பார்த்தீங்களா சாமி இதைவா ஆமாங்க ஆனா இன்னைக்கு நம்ம நாடு ஒத்துக்கலையா நம்ம நாட்டு அரசாங்கம் ஒத்துக்கல சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இந்த நாட்டுக்கு முதல் மந்திரியா ஒருத்தர் வந்தார் இந்த நாட்டுக்கு யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன் அவர் பதவி ஏத்துக்கிற இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ இர வேணாலும் செய்துக ஆனால் மது மாத்திரம் இந்த நாட்டில் கொண்டு வந்து விடாதே என்று வேண்டினாராம் நடந்ததா நடந்ததா எத்தனை குடும்பம் எத்தனை மனிதன் எத்தனை உயிர் பாழா போகிறது பாழா போகிறான் அல்லவா வயதான பெரியவர் ஒருத்தர் கேட்டாரே சக்கரவர்த்தி ராதகோபாலாச்சாரியர் நடந்ததா இல்லையே யார் கேட்க முடியும் யார் சொல்ல முடியும் கஞ்சா அபினியுடன் கோடிக்கணக்கில் போகுது இந்த அபினுக்கு இல்லையா ஆமா கல்லுண்டு வாடாமல் பஞ்சாமிரதம் பருகுவதும் எக்காலம் எக்காலம் தனி நாட்டு ஒழுக்கம் சொல்லுகிறார் இவர் இல்லையா நாட்டு மக்கள் ஒழுங்காக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறார் அந்த பத்திரகிரியார் என்பதை நாம் எண்ணிக்கொள்ளணும் கும்பிக்கு இறை தேடி கொடுப்பாரிடந்தோறும் வெம்பி திரிகை விடுப்பது படித்தவன் ஒருவன் காசுக்காக போய் காசு காலில் போய் விழனான் அல்லவா ஆமா நான் மாத்திர என்ன நானும் அப்படித்தான் ஆமாம் ஏதோ பரமசிவன் என்னை தப்பிக்க வச்சு நான் தப்பித்துக் கொண்டேன் ஆமா நான் அப்படித்தான் ஆமா ஆமிழ் சொல்ற கும்பிக்கு எறை தேடி கொடுப்பார் இடம் தோறும் வெம்பித்திரிகை விடுப்பது இனியக்காலம் இனியக்காலம் எக்காலம் நவசுத்திரத்தை விட்டு நான் என்று அலையாமல் நவசுத்திரத்தை விட்டு நான் என்று அலையாமல் சிவசூத்திரத்தை அறிந்து தெரிந்து அறிவது இனிய காலம் ஆன அவரும் தமிழராகத்தானே பிறந்தார் நாமளும் தமிழனாகத்தானே பிறந்தோம் இல்லையா ஆமா அவரும் நம்ம மூதாதை தானே அவர் சொன்னதை கேட்டோமா இல்லை கேட்கல என்பதுதான் என்னுடைய முடிவான எண்ணம் ஆமாடு கேட்கல ஆமாம் கேட்ட நாள் என்று வரும்பொழுது நாட்டில் எல்லாமே நன்மையாக நடைபெறும் அல்லவா ஆமாம் உப்பு இட்ட பாண்டம் உடைந்து கருக்கொள்ளும் முன்னே அப்பு இட்ட வேணியனுக்கு சிவனுக்கு ஆட்படுவது இனிய காலம் சத தேவைரிந்து சிவரூப காக்கி பாவை தன்னை கழித்து பயனடைவதற்று துருத்தி தன்னை சுமந்து அலைந்து வாழாமல் உச்சி சடலம் போட்டு உன்னை அடைவது எக்காலம் உன்னை அடைவது எக்காலம் இவருடைய குருநாதன் பட்டினத்திடிகள் அவருடைய பையன் எழுதி கொடுத்தான் ஒரு ஓலைச்சுருள்ல குபேரனே பட்டினத்தாராக பிறந்தார் என்று வரலாறு காதற்ற ஊதியம் கான் கடைபடிக்கு படித்து பார்த்தார்கள் அரசபோகம் தூக்கி கோவன ஆண்டியா தெரிவிக்க போயிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அல்லது நாப்பது என்று நினைக்கிறேன் எம் தண்டமான தேசிகர் பட்டினத்தாரா நடித்திருந்தார் அப்படி ஒரு சினிமா இனிமே நம்ம உலகத்துக்கு வருமா எடுப்பார்களா மக்கள் பார்ப்பார்களா நடக்கம் அந்த சினிமாவை பார்த்துவிட்டு எத்தனையோ பேர் போன நீங்க நினைக்கலாம் பரதேசியா போறதுக்கு ஒரு சினிமாவா அப்படின்னு அது பரவாயில்லையே இன்னைக்கு இந்த பையன்கள் பண்ற அட்டூழியம் அன்னைக்கு ஒரு சினிமாக்காரர் டிவியில பேசினார் நடுத்தர பையங்களை திருப்தி செய்யத்தான் நான் எடுக்கிறேன்னு ஒரு ப்ரொடியூசர் டிவியில சொல்லிவிட்டார் ஆயிரம் கால் வந்து விட்டது எங்க பையனெல்லாம் கெடுக்கிறதுக்கு தான் நீங்க ஆயிரம் கால் வந்து ஆமா மன்னிப்பு கேட்டார் அவர் ஒருத்தம் பரதேசியாம பரவாயில்லையே நம்ம வீட்டு பையங்கள்லாம் கட்டு போறானே நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் கட்டு போறாளே சம்மதமா விருப்பமாச்சிகாரியா போறதுக்கு தடுமாறி போறதுக்கு விருப்பமா யார் பதில் சொல்றது ஆமா அப்படி வந்தது ஒரு சினிமா அதிலே பாடிய பாடல்கள் கடவுளே கடவுளே தண்டபான தேசிய இன்னும் ஒரு பிறவி எடுத்தால் அப்படி பாட முடியாது அப்படி பாடியிருக்கார் அவர் அப்பது வயசு அவருக்கு பத்தொம்பது பத்தொம்பது வயசில் அப்படி பாடியிருக்கார் அவர் அதை பார்த்த நான் நான் ஒரு கேசட் பாடியிருக்கேன் அதில் பாடியிருக்கிற பல பாடல்கள் கண்டபானத்தை பாடியது போல ஆமா அழகான வெட்டமைப்பு அழகான சுவை அது என்ன ராகம்லே என்னங்களால கண்டுபிடிக்க முடியல ஆமா ஒரு மடம் மாது ஒரு வனம் தரும் அன்பு பொருந்தி உன்னாக வராளின்னு சொல்றாங்க சங்கீதக்காரன் கிடையாது இல்ல கிடையாது ஆமா உன்னாக வராளி அல்ல அது அப்படி பாடியிருக்க இரண்டமானத்தை சேர்ந்து பேர அறிவாளன் அவர் மெட்டமைப்பு பூரா கடவுளாலையும் புரிந்து கொள்ள முடியாத நிலை ஆமா அப்படி ஒரு பத்தொன்பது வயசுலயே அவருக்கு அந்த அறிவு இருந்திருக்கு அது பரம்பரை வந்த வழி இல்லையா அவங்க பாட்னார் பாட்டுக்காரர் அவங்க டாப்பனார் பாட்டுக்காரர் அவர் பாட்டுக்காரர் அந்த சந்ததி அப்படியே முடிஞ்சு போச்சு தண்டபாந்திசு குழந்தை ரெண்டும் இருந்தது ரெண்டும் செத்துது சந்ததி அத்து போச்சு ஏவனுடைய தெருவருள் அவ்வளதும் போதுமடாங்க சந்ததினு விட்டுட்டோம் இல்லையா துருத்தி தன்னை சுமந்து அலைந்து வாடாமல் முத்தைச் சடலும் சடம்போட்டு உன்னை அடைவது எக்காலம் ஆசை வலைப்பாதத்து அகப்பட்டு மாயாமல் ஓசை மணி தீபத்தில் ஒல்லி நிற்பது எக்காலம் எக்காலம் எக்காலம் எக்காலம் எக்காலம் ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam ekalam பிறப்பின் இருள் அகல்வது எக்காலம் வம்படிக்கும் மாதருடமும் வாழ்ந்தாலும் மண்ணும் குளியம்படமும் ஓடும் போல ஆவது இனியக்காலம் எக்காலம் நீரில் படர்தர சுற்றத்தை நீக்கி மனம் தூர நிற்பது எக்காலம் மனம் தூர நிற்பது எக்காலம் உங்களை நான் பரதேசியா போய் சொல்லல சொல்ல மாட்டேன் குடும்பத்திலே இருங்க உள்ளகுட்டியோட இருங்க சம்பாரிங்க ஆனா தீய வழியில சம்பாதிக்காதீங்க ஆமா அது தீய வழியில சம்பாதிக்காதீங்க அது வேண்டாம் அந்த சாப்பாடு வேண்டாம் அந்த சுகம் வேண்டாம் ஆமா நாடு எங்க போகுது என் தம்பியை கேட்டேன் ஏண்டா கண்டிதான் வலியே ஒரு மோட்டார் போட்டுக்கேண்டா எனக்கு தெரியுமா எனக்கு பாடத்தான் தெரியும் அதுக்கு தான் என்னுடைய ஆய்வுலே சரியா போச்சு அவன் சொன்னால் உனக்கு அண்ண என்ன தெரியும் உலகம் உனக்கு பாட்டு தானே என்ன தெரியும் மோட்டார் வாங்கிட்டேன்ன கனெக்ஷன் கிடைக்குதுன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு கேக்குறோம் ஆ ஒரு தொகை சொல்றான் இவ்வளவு தொகை கொடுத்தாதான் இந்த கனெக்ஷன் கிடைக்கும் என் கையில பணம் ஏது அப்படிங்கிறது மோட்டார் வாங்கின பணத்தை விட மூணு மடங்கு பணம் தேவைப்படுது சரியா நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் பச்சத்து நீரில் குமிழி போல் நிலையற்ற வாழ்வை விட்டு உன் பேரில் கருணை வெள்ளம் பெருக்கு எடுப்பது எக்காலம் அடந்த மனக்காட்டை அஞ்சலித்தாம் வாழாலே தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து வெட்டி சுடுவது இனி எக்காலம் வாயோடு கண்மூடி மயக்கம் உற்று நில்லாமல் தாயோடு கண்மூடி தழுவி நிற்பது எக்காலம் மலமும் சலமுங் அற்று மாயையற்று மானமற்று நலம் நலமும் குலமுத்து நான் இருப்பது எக்காலும் ஓடாமல் ஓடி உலகை வளம் வந்து சுற்றி தேடாமல் என்னிடமாய் தரிசிப்பது இனி எக்காலம் மேலாம் பதம் தேடிப்பொருளை உள்ளிருத்தி நாலாம் பதம் தேடி நான் பெறுவது எக்காலம் ஆசை வலை பாசத்து அகப்பட்டு மாயாமல் ஓசை மணி தீபத்தில் ஒன்றி நிற்பது இனி எக்காலம் தனா எக்காலம் எக்காலம் எக்காலம் எக்காலம் Anyone? I'm, I'm, I'm, I'm, I'm. It means, shabbings are clean, volumes of ears, הנ positives it then, we go through this whole way, ஜென்மம் போதும் என்பது எக்காலம் சாவாமல் செத்தியிருந்து சத்குருவின் பொன்னடிக்கு வேகாமல் வெந்து இருக்க வேண்டுவது வாசித்து காணாமல் வாய்விட்டு பேசாமல் பூசித்தும் தோன்றா பொருள் காண்பது எக்காலம் காமக்கடல் கடந்து கரையேறி போவதற்கே ஓமக்கனல் வளர்த்தி உள்ளிருப்பது இனியக்காலம் என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது திருவிளையாடல் கண்டு தரிசிப்பது எக்காரம் பிறப்பும் இறப்பும் அற்று ஏற்று மாற்று முச்சு அற்று மரப்பும் நினைப்பு அற்று மாண்டிருப்பது எக்காரம் ஆசை கொண்ட மாதல் அடை கனவு நீக்கி உண்மையல் ஓசை கொண்டு நானும் ஒடுங்குவது எக்காலம் என்னையே நான் அறியேன் என்னையே நான் அறியேன் இந்த வண்ணம் சொன்னதெல்லாம் உன்னையோர் கை கொள்ள உன் பணிவது எக்காலம் எக்காலம் எக்காலம் எக்காலம் எக்காலம் எக்காலம் எக்காலம் கடுவெளிக்கு தர்ந்த ஒருவர் அவர்தான் மரத்தடியிலும் இல்லாமல் மலைக்குகையிலும் இல்லாமல் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது என்னத்த சாப்பிட்டார் பூரி கிழங்கு கிடைக்குமா காஃபி டீ கிடைக்குமா ஒரு கொசு கடிக்காதா மனையில படுத்து கிடப்பர் என்ன நீதி சொல்றார் தெரியுமா எடுத்த எடுப்பிலேயே ஏ மனமே நீ பாபம் செய்யாதே பாபத்துக்கு அஞ்சுதான்களா நம்ம நாட்டில் பாபம் என்று ஒன்று இருக்கிறதா அது எப்போதே செத்து போச்சு சாக அடிச்சு போட்டான்கள் ஆமாம் அது செத்து போய் எத்தனையோ காலங்கள் ஆகிவிட்டன ஆ சத்தியம் சத்தியம் சத்தியம் என்று சொன்னார் மகாத்மா காந்தி பஞ்சபாண்டவர்களிலே தர்மம் சொன்னான் சத்தியம் என்றும் வெல்லுமே சத்தியம் என்றும் வெல்லுமே பஞ்ச பாடாத பாடா கண்ணுக்கு முன்னே மனைவியின் புடவையை பிடித்து இழுத்தம் மானத்தை வாங்கினான் போருமா நாடு நகரம் போய்விட்டது சத்தியத்துக்கு வாழ்ந்தான் ஆயிரம் போய் சொல்லுகிறோம் சித்தர் எடுத்த எடுப்பிலேயே கிருஷ்ணமூர்த்தி நித்யானந்தமே நீ பாபம் பண்ணாதே என்று சொன்னா சண்டைக்கு வந்துருவான் அடிச்சு விடுவான் ஆமா தன் மனதையே பார்த்து சொல்லிட்டார் அவர் இல்லையா அழகான மெட்டு சங்கீதத்தில் பழமை காலத்தில் இருந்தது இது இந்த பஜன கோஷ்டிலெல்லாம் பாடுவாங்க பஜன கோஷ்டிக்கு சுண்டலுக்கு போய் காத்துக்கிட்டு இருந்தவன் தான் ஆமா அது எவ்வளவு உதவி பண்ணுது பாத்தீங்களா இப்போ அந்த மெட்டை நான் பாடி பார்க்கறேன் கடவுளை மெட்ட அமைச்சவன் யார் இன்னைக்கு உதவாக்கிற மெட்ட அமைச்சு விட்டு நான் மெட்டமைத்தேன் இதைப்போல் மெட்டமைக்க ஆரம்ப முடியாது அது மாணிக்க வாசகர்க்க முடியாது என்று மார்த்தட்டுகிறானே லவா என்ன அழகான மெட் பாடி பாப்பமா நே பாவம் செய்யாதிரு மனமே We're done we save ourselves I can't believe we can't believe we We're done we save ourselves I can't believe we We's done we save ourselves நாளை கோபம் திரி தேவன் கொண்டோடே கோமான் கோபம் திரியாரின் மனமே யாராட்டம் வைத்தது எவன்டா மாட்டான் தெரியுமா திருப்புகள் இருக்கிறது இன்னைக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் மெட்ல பாடுறான் யாரோ ஒருத்தன் மெட்டமைச்சிருக்கிறான் யார் அந்த மெட்டமைச்சது கலாதீ நமோ நம வேத மந்திரமோ நம ஞான பண்டிதமோ நம வே இந்த மெட்டுக்கு ஈடாகுமா இந்த மெட்டுக்கு ஈடாகுமா இந்த பாட்டை பாடினா முருகனே வந்து விடுவான் யார் மெட்டமைச்சது எவனுக்கும் தெரியாது முருகனுக்கே தெரியுமோ என்னமோ ஆமா அந்த மாதிரி இந்த மெட்ட அமைச்சிருக்கிறோம் நந்தவனத்திலோராண்டி அவன் நாளாறு மாதமாய் குயவனை வேண்டி கந்தவனத்தினோராண்டி அவன் நாளாறு மாதமாய்க் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரு தோழி கொண்டு வந்தானோரு தோழி கூட்டாடி கூட்டாடி ஒட்டுடச்சாண்டி கொண்டு வந்தானோடு தோல் ஆதை கூத்தாடி கூட்டாடி ஒட்டுவிடச்சாண்டி பாவம் செய்யாதிர மனமே நாளை கோபம் செய்தேயாம கொண்டோடே போவான் பாவம் செய்யாதிர மனமே மனமேட்ல தெய்வீகம் கவலது பார்த்தீங்களா ஆமா கருத்து பாருங்க இந்த உலகமாகிய நந்தவனத்தில் ஆண்டி நாலாறு மாதமாக குயவன் பிரம்மனை வேண்டி இந்த உடலை எடுத்து கொண்டு வந்தான் அதை கூட்டாடி கூட்டாடி கெட்டே ஒழிச்சு போட்டானே இந்த உடம்பே போச்சே அது திருமூலர் சொல்லுவார் உடம்பினை முன்னு இழுக்கின்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பினை உடம்பினுக்கு உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே திருமூலர் திருவாக்கம் அல்லவா உங்களுக்கு தெரியும் தானே இதை மறைபொருளாக சொல்கிறார் பார்த்தீங்களா என்ன தமிழ் அறிவு என்ன சிந்தை இப்ப இந்த கடவுள் கூப்பிட்டு ஒரு பிரைஸ் கொடுக்கலாமா வருவாரா அவர் எங்கே போனார் யாருக்கு தெரியும் நல்ல வழி தன்னை நாடு எந்த நாளும் பரமனை தேடு வல்லவர் குற்றத்திலே கூடு அந்த வல்லனை நெஞ்சிலே வாழ்த்திக் கொண்டாடு பாவம் செய்யாதேரு மனமே நல்லவர் தம்மை தள்ளாதே அறம் நாலத்தில் ஒன்றே நாடி தள்ளாதேயே கொல்லாற்றில் ஒன்றும் கொள்ளாதே பொ மொழிக் கோள்கள் பொருந்தவில்லாதே பாவம் செய்யாதேரு மனமே நாளை கோபம் கொண்டே அமல் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதே பிச்சை என்று ஒன்றும் ஒருத்தந்த பொய் பத்து பைசா காசு ஒரு உருண்ட சோறு இன்னைக்கு நம்ம நாட்டை கேட்கிறவன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க கோடான கோடி பேர் இருக்கான் கோடான கோடி பேர் இருக்கிறான் ஆமா உம் ஆமா பிச்சை என்றும் ஒன்றும் கேளாதே பெண்ணாதை கொண்டு பெருக்க மாடாதே பெருக்க மாடாதே து உ ஆளாதே சிவன் விச்சை கொண்டு அவ்வடிளாதே பாவம் செய்யாதீரு மனமே நாடே கோபம் செய்தே அமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதீரு மனமே மெய் குரு சொல் கடவாதே குரு வைத்துக்கிட்டு இருக்கானா அவன் சொன்னதை கேட்டானா என்ன சொன்னார் ஒரு குரு நீ தேவாரம் படி தினந்தோறும் கோயில் போய் அந்த கலையை சிவனுக்கு ஆடாக்கு ஒரு நாளும் தவறாதே என்று சொன்னார் அந்த குரு சொன்னதை நான் ஆமா ஒரு நாளும் கோயிலுக்கு போய் நான் பாட்டி சொல்லாமல் வந்த காலமே கிடையாது அதனாலதான் எண்பத்தி மூணு என்னடா தொண்ணூத்தி மூணு என்னடா நீ தமிழ்சையை பாடிக்கொண்டே இருந்த வார்த்தை ஆமா மென்மேலும் செய்கை மிக அடக்காதே பொய்க்கலையால் நடவாதே நல்ல புத்தியை நல்ல புத்தியை பொய் வழிதல்லில் நடத்தாதே பாவம் செய்யாதேரு மனமே கூட வருவது ஒன்றும் இல்லை புழுக்கூடு எடுத்து இங்கன் ய சொல்லை தேடரும் மோட்சம் அது எல்லை அதை தேடும் வழிகை தெளிவோரும் இல்லை பாவம் செய்யாது மனமே Thank <laughs> you. அறிந்திடவா முத்தி வீடு காசிக்கு ஓடில் வினை போமோ காசிக்கு ஓடி வினை போமோ கங்கையாடில் கதிதானும் உண்டாமோ அப்ப ஒன்று கங்கையாடில் என் கடல் ஓத நீர் ஆடில் என்பார்க்கு இல்லையே அப்ப தேவாரம் அது ஒலிக்குது பார்த்தீங்கடா இங்க அல்லவா ஆம் நல்ல காசிக்கு ஓதில் வினை போமோ அந்த கங்கையாடில் கரிதானும் உண்டாமோ பேசும் முன் கன்மங்கள் சாமோ பல பேகம் பிறப்பது போற்றினும் போவோம் பாதில் உயர்ந்தது பக்தி பாதில் உயர்ந்தது பக்தி அதை பற்றின பேர் குண்டுமே வரும் முத்தி சீரில் உயரட்ட சித்தி யாக்கும் சித்திக்குமே சிவன் செயலினால் பத்தி பாவம் செய்யாதேது மனமே நாளை கோபம் கொண்டே மக்கொண்டோ போவாய் பாவம் செய்யாதே மனமே அன்பென்னும் நன்மல தூவி பரமுத்தி ஆனந்த தேவில் அடியை மேவி இன்படும் என் உடலாவி நாடும் ஈடற்ற ஈடேற்ற தேடாயினி இங்கே குலாவி பாவம் செய்யாதது மனமே எட்டும் இரண்டையும் ஓர்ந்து மறையெல்லாம் உனக்குள்ளே ஏகமாய் சேர்ந்து வெட்ட தன்னை சார்ந்து ஆனந்த வெள்ளத்தின் மூழ்கி மிகு களி கூர்ந்து பாவம் செய்யாதிரி மனமே na na a na a na re na ta da re na na na, na, na. <Humans of sorrow> <Blog aspireragt> <Snes> யாதிரும் மனமே நாளை கோபம் செய்தே அவன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரும் மனமே நாளை கோபம் செய்தே அவள் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதீ மனமே நாளை கோபம் செய்தே அவன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிர மனமே இப்படி ராகத்தை மாத்துனாதான் சுவை வரும் இல்லையா நாம இவ்வளவு சாதம் சாப்பிட்றோம் சாம்பார் சாதம் மோர்கொழும்பு ரசம் மோர் போட்டுக்கிறோம் ராகத்தை மாற்றி கொடுத்தால்தான் அந்த சுவை ஏறும் இந்த உலகம் உள்ளு சற்றும் இச்சை வையாமலே என்ன ஆளும் தள்ளு வெள்ளதை முந்தன் சிந்தை சித்திக்கொள்ளுதே ஒருத்தன் ஒரு சொல்லி சொல்லிட்டான் பத்து சொல்லு சொல்றான் வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே வெய்ய விலைகள் செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மேல் எரியாதே கல்லை வீணில் பறவைகள் மேல் எரியாதே சிவமன்றி வேறே வேண்டாதே யாருக்கும் சிங்கோத சண்டையை சிறக்க தூண்டாதே தவநிலை விட்டு தாண்டாதே நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வேண்டாதே பாவம் செய்யாதீர் மனமே நாளை கோபம் கொண்டேயாமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதீர் மனமே கோபம் செய்தேயாமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதீரு மனமே பாம்பினை பற்றி ஆட்டாதே உண்டன் பத்திரிமார்களை வையாதே உந்தன் பத்திரிமார்களை வையாதே உந்தன் பத்திரிமார்களை படித்து காட்டாதே வேம்பினை உலகில் ஊட்டாதே உந்தன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே கஞ்சா புகைப்பிடியாதே இவர் சொல்றார் இவரும் சொல்ற அவரும் சொன்னார் பத்தகையுறிகாட்டி மயங்கியே கழு குடியாதே கழு குடியாதே அஞ்ச உயிர் மடியாதே பத்தி அஞ்ச அஞ்சானத்தின் படியாதேத்தின் நூல் படியாதே கள்ள வேடம் புனையாதே திருமூலர் சொல்லுவார் வேட நெறி நில்லாதவன் வேடம் பூண்டு என் பயன் இல்லையா எந்த வேடம் போட்டானோ அந்த வேடத்துக்கு தகுந்த வாரம் இல்லைன்னா அந்த வேடம் போட்டதுனால என்ன பயன் நான் ஒரு நாள் பூந்தமல்லி போனேன் ஏதோ வேலையாக போனேன் பஸ்ஸில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும் நடந்து போய்கிட்ருந்தேன் லேச்சாக மழை தூரில் வந்தது ஓட்டமாக ஓடி ஒரு கடையில் இப்படி சார்பு போட்டிருந்தான் அந்த சார்பின்னு உள்ளே நுழைஞ்சிட்டேன் உள்ளே நுழிந்துக்கிறதுக்கு அப்புறமா திரும்பி பார்த்தேன் மழையில நினைலமைங்கிற நினைப்பு வரல வெளிய அந்த வேலையில இந்த ஹார்மோனியக்காரன் பார்த்திருந்தான் என்ன சொல்லுவான் வெள்ளிக்கிழமை மாலையிலே அஞ்சு மணிக்கு தருமபுரம் ஒயின் ஷாப்ல இருந்து வெளியே வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டான் இத்தனை நாள் விபூதி பூசினது ருத்ராட்சம் போட்டது தேவாரம் பாடுனதெல்லாம் தீமை தான் பரவும் வெள்ளிக்கிழமை தருமபுரம் சாமிநாதன் வந்தார் அவர் ஹார்மோனியக்காரனே சொன்னான் அன்பு சிவம் ம்பூதி பஞ்சாட்சம் சிவவேடம் போட்டுக்கிட்டு ஒருத்தம் பாபம் பண்ணியானே ஆனால் சாதாரணமா ஒருத்தம் பாபம் பண்ணி நரகத்துக்கு போறதை விட இன்னும் எங்கேயோ போய்விடுவான் இல்லையா நிச்சயம் ஆமாம் அவனுடைய ஜென்மம் அவனுக்கு ஈடேற்றமே கிடையாது ஆமாம் நிச்சயம் ஆமாம் போட்டு கள்ள வேடம் புனையாதே பல கங்கையிலே உன் உடல் நினையாதே கொள்ளை கொள்ள நினையாதே நட்பு கொண்டு புரிந்து நீ கோள் முனையாதே எங்கும் சுய பிரகாசன் அன்பர் இந்த இதயத்து இருந்திடும் வாசன் துங்க அடியவர் தாசன் தன்னை துதிக்கின்ற பதவி அருளும் வான் ஈசன் நீர்மேல் குமிழி இக்காயம் இது நில்லாது போய்விடும் நீ அறிவாய் மாயம் பார் மெத்தவும் மேலவும் சற்றும் பற்றாது இருந்திட பண்ணும் உபாயம் சொரும் சூது பொ மோசம் செய்தால் சுற்றத்தை முற்றாய் துடைத்திடும் நாசம் ஆமா சூது பொய் மோசம் செய்தால் சுற்றத்தை முற்றாய் துடைத்திடும் நாசம் நான் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன் ஒரு நாள் எனக்கு மனசு சரியாக இல்லை ஆமாம் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கி ஒருத்தன் வீடு வாங்கினான் அவன் வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை போய்விட்டேன் அவன் வீட்டில் நான் சாப்பிடலாம் சாப்பிட்றாப்பில் இல்லை அந்த வீடு குட்டிச்சுவரா தான் கிடக்கு ஆமா லஞ்சத்தில் வாங்கின வீடு என்ன எப்படி இருக்கும் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் என் மனமே சரியா இல்லை ஒரு நாள் பூரா நான் பஞ்சாட்சலத்தை நினைச்சு பார்க்கிறேன் தேவாரத்தை நினைத்து பார்க்கிறேன் நான் படுத்திருந்தாலும் தேவாரம் சொல்லுவேன் தூங்கினாலும் தேவாரம் சொல்லுவேன் விழித்து சொல்லுவேன் ஆமா ஒரு நாள் புற எனக்கு மனசே சரியா இல்லை சொல்றார் சூது பொய் இதெல்லாம் சொல்லாதே முட்டை துடைத்து விடும் நாசம் ஆமா எள்ளி பார்க்கிறானா இந்த நாட்டில் இருக்கிறவன் எல்லி பார்க்க முடிகிறதா ல்லை நாடு எப்ப திருந்த போகிறது போட்டு சொல்லரும் சூது பொய் மோசம் செய்தால் சுற்றத்தை முற்றாய்த்துடைத்திடும் நாசம் நல்ல பத்தி விசுவாசம் எந்த நாடும் மனிதற்கு நன்மையாய் நேசம் பாவம் செய்யாதேரு மனமே நாளை கோபம் செய்தேயாமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதேரு மனமே நாளை கோபம் செய்தேயன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதேரு மனமே பதினோரு வயசு வரலையும் திருப்புவனூர் ஒரு பாடல் பெற்றம் அந்த ஊரில் வாழ்ந்தேன் நான் கோயில் தேவாரம் பாடுவாங்க ஒலிக்கும் இதுல வடமொழி ஒலிக்கும் இதையெல்லாம் நான் கேட்பேன் பூர்வ ஜென்ம தொடர்பு சுவநாத பிள்ளைன்னு ஒருத்தர் அந்த கோயில் அவரை பார்க்க முடியுமா அவர் சத்துவம் போயிட்டார் பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவின் நூறு நூறா எனும் பாடுவார் அந்த பாட்டு எனக்கு என்னமோ தெய்வீக கலையாக என் காதில் விழுந்தது இல்லையா ஆமா அந்த கோயிலில் ஒரு மேல்காவல் மேய்க்காவல்காரர் தேவாரமும் பாடுவார்கள் எங்கள் ஊரில் ஒரு பஜனை அங்கே வந்து ஒரு வருஷம் இருந்தேன் அப்புறம்தான் தருமபுர மடத்துக்கு வந்தேன் பன்னிரெண்டு பன்னிரெண்டு வயசுல இங்கே வந்தா தேவாரமாக அப்படி ஒலிக்குது தரு மடத்தில் ஒரு காலத்தில் அஞ்சாறு ஓதுவார்கள் இருந்தாங்க இன்னைக்கு ஒருத்தருக்கே திண்டாட்டம் அதையெல்லாம் கேட்டேன் அப்பறம் ஒரு பெரியவர் தான் இந்த வழியில் இழுத்து விட்டார் தப்பொன்றும் இல்லை ஆமா சரியான வழியில தான் திருப்பி விட்டார் அவர் பத்தொன்பது வயசு வரலையும் வேற பணியில இருந்த நல்ல புண்ணியவான் இல்லப்படி திருப்பினான் அவன் ஜதசமாதி ஆகி எப்போ போயிட்டான் இல்லையா ஆமா அவனை நினைத்தே வாழ்கிறேன் ஓச்சா சரி அது போட்டோம் அடுத்தது பாம்பாட்டிச்சி தருணோர்த்தர் நம்ம நாட்டில் தமிழனாகத்தான் பிறந்திருக்கிறார் நாமளும் தமிழன்தான் அவரும் தமிழன்தான் நம்ம உடம்புக்குள்ளே எதே ஏதோ ஒரு உறுப்பு ஏதோ ஒரு உறுப்பு பாம்பு போல்படி ஆடிக்கொண்டிருக்கிறது டாக்டர்களுக்கே தெரியுமோ தெரியாதோ இந்த கிருதயம் மாங்காய் போல இருக்கிறது இல்லையா ஆமா நான் அடுத்த வாரம் அதை ரெக்கார்ட் பண்ண போறேன் மாங்காய்பால மலை மேல போர்க்கு தேங்காய்பால் ஏது கடி குதம்பாய் தேங்காய்பால் ஏது கடி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார் என்ன அழகு தெரியுமா வெட்ட சின்ன பிள்ளைதான் வீட்டை உட்கார்ந்து ஆமா காத்து வழியில் வருகிற சங்கீதம் அதை ஒழுங்கு பண்றதுங்கிறது கஷ்டம் நாள் அப்புறம் சரிப்பட்டது நான் சரிப்படுத்தின இருக்காம பாரு சரிப்படுத்த வேண்டியது பாக்கி இருக்கு என்ன சொல்லு கிடைக்குமா கிடைக்காது வெட்ட வெளி தன்னை மெய்யிருப்பார்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி ஆமா என் அழகான தமிழ் கொல்ல போகுது நெஞ்சு அப்படி இந்த பாம்பாட்டி சித்தர்னு ஒரு தெரியாது அவர் திருநெல்வேலிக்காரர் என்று வரலாறு சொல்லுகிறது பன்னெண்டு பத்து இன்னொரு அஞ்சு நிமிஷம்தான் இருக்கு கரெக்டா பண்ண முடிச்சிடும் அந்த உடலுக்குள்ள இருக்கிற உறுப்பு ஒன்று பாம்பு போல ஆடுகிறதான் அந்த பாம்பு நினப்பு வந்துருத்தவருக்கு அத சொல்ற பாத்தீட்டை எப்படி இழுத்துக்கிட்டு வர பாருங்க ரெண்டு வாகம் ஆயிடுறது ரெக்கார்டாயி நாதர்முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே நாகர்முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே பாதளத்தில் கூடி போகும் பாம்பே பாடி பாடி விளையாடு மாம்பே நகர் முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே நச்சுப்பையை வைத்து இருக்கும் நல்ல பாம்பே குற்றமற்ற சீவானுக்கு குண்டலுமானாய் குற்றமற்ற சீவனுக்கு திருமாலினுக்கு குடையும் கத்தை கூடல் பார்வதிக்கு கங்கணமானங்குள்ளம் கழித்து ஆடு பாம்பே பாம்பு தரமாமல் உள்ளம் கழித்து ஆடு பாம்பே நாதர்முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே குப்பை வைத்திருக்கும் நல்ல பாம்பே நல்ல பாம்பே நல்ல பாம்பே நல்ல பாம்பே நல்ல பாம்பே மண்டரத்தை தாங்க மிக வல்லமை கொண்டாய் மானுக்கு படுக்கைக்கு வண்ணடுிடும் பெற்ற கண்ணே செவியாக பாம்பே கண்டு கண்ணும் பாம்பும் ஒன்றே கண்ணும் செவியும் ஒன்றே அதற்கு கட்சு பேர் அதனால தான் கண்ணே செவியாக கொண்டாய் பாம்பாய் ஊத்தை குழியிலே மண்ணை எடுத்தே உதிரப்பு நலிலே உண்டை சேர்த்தே வாய்த்த குழவனாரவர் பண்ணும் பாண்டும் வரையோட்டுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே நாதர்மொழி மேலிருக்கும் நாகப்பாம்பே நச்சு பயை வைத்திருக்கும் நல்ல பாம்பே பாதலத்தில் கூடிப் பூவி கைкол பாம்பே ஏ பாடி பாடி நிந்து மீளையாடு பாம்பே மேலिरதும் நாக பாம்பே நச்சு பயை வைத்திருக்கும் நல்ல பாம்பே நல்ல பாம்பே நல்ல பாம்பே நல்ல பாம்பே நல்ல பாம்பே நல்ல பாம்பே என்று உங்களுக்காக பாடி வைத்திருக்கிறேன் ஹலோ ஆமா தமிழ் மக்களுக்காக என்னுடைய காலத்தை வீணடிக்காமல் வயசாயிட்டதுன்னு முடியாம நான் ஒரு மூலையில கிடக்கல இல்லையா காசுட்டுக்காரன் எடுக்கிறான் நீங்க என்ன வேணாலும் பாடுங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன் இந்த வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பை நழுவ விடாமல் தமிழ் மக்களுக்கும் தமிழ் சித்தும் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு உங்கள் முன்னே சொல்லுவதற்கு எனக்கு ஆதரவாக இருந்தது தமிழ் சிச்சங்கம் இல்லையா கோடி கோடியாக கொட்டி கட்டியிருக்கிறான் இந்த மண்டபத்தை இல்லையா யார் செய்வா யார் கொடுப்பா ஒரு சல்லி கொடுக்க மாட்டான் அந்த புண்ணியவானுக்கு நன்றி செலுத்தி இப்போ இருக்கிறவர்களுக்கும் நன்றி செலுத்தி ஏதோ தேவாரத்தை விட்டு அந்த ஆண்டை தனியாக போய்விட்டேன் என்று எண்ணி விடாதீர்கள் அல்லவா இதுவும் தமிழ்தான் என்று சொல்லி இத்தனை நாழி பொறுமையோடு இருந்த உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி பஞ்சாற்றம் சொல்லி நான் இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேன் ஓம் நம சிவாய சிவாய shivaya namo om namashi vaya shivaya namo om om namashi vaya shivaya namo om namati vaya shivaya namo om namati vaya shivaya namo om namati vaya shivaya namo shivaya namo om shivaya namo om shivaya namo om shivaya namo om நம பார் வதே